அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று கூடாழுக்கம் அதிகாரத்தில் இது மூன்றாவது குரட்பா துறவிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் இந்த நாட்டில் ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறது தவவேடமுடையவரைக் கண்டால் எல்லோரும் போற்றி வணங்குவார்கள் தூய ஒழுக்க நெறியினர் என்று அவரை நம்பி இருக்கிறதுனால சந்தேகப்பட மாட்டார்கள் ஆகையினால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பலர் சமூகத்தில் தீய செயல்கள் புரிந்து விடுகிறார்கள் அதனால உண்மையிலேயே நன்றாக இருப்பவர்களையும் பலர் சந்தேகப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதற்காக துறவு வாழ்க்கையே தேவையில்லைன்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை அதனால வள்ளுவர் இல்வாழ்க்கை அதிகாரத்திலேயே சொன்னார் அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றுனர் ஆக இல்வாழ்க்கை தர்மத்தின் பார் பட்டது தான் அகுதும்னா பிறர் பழிப்பது இல்லாயின் மற்றவங்க பழிக்காத வண்ணம் ஒழுங்காக இருக்கிறது மற்றவங்க பழிக்கிறது இருக்கட்டும் பொய் இல்லாமல் இருக்க யார் என்ன சொன்னாலும் சரி நம்முடைய மன மேன்மைக்காக அமைதிக்காகத்தான் துறவு நாம் மேற்கொள்கிறோம் என்பதை உணர்ந்து துறவு வாழ்க்கை கடைபிடிக்க வேண்டும் என்பது கருத்து பசுவின் தோல் மெய்யில் போர்த்து பாய்புலி திரியுமா போல் வசையுரு முனிவர் வேடம் தாங்கி அப்படின்னு கூர்ம புராணம் இருபத்தஞ்சாவது பாடலில் சொல்லப்பட்டிருக்கு மனோநிகிரகம் செய்யக்கூடிய வலிமை இல்லாதவன் அதாவது மன அடக்கம் மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இல்லாதவன் வலிமை இல்லாதவன் தவவேஷம் போண்டு தீவினை புரியறதுங்கிறது பசுவானது புலியோட தோலை போர்த்து கொண்டு பயிரமேயந்தது போல அப்படின்னு இந்த பாடல் சொல்லுகிறது திருமந்திரத்தில் பார்க்குறோம் ரொம்ப அழகாக சொல்கிறார் திருமூலர் வேடநெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன் வேடநெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே வேடநெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன் வேடநெறி செய்தால் வீடது வாகுமே ஆ வேட நில்லார் வேடம் பூண்டு என் பயன் தீய உள்ளம் படைத்தவர் தவ வேடத்தை கொள்ளலாகாது என்ன பிரயோஜனம் வேடத்துக்குன்னு ஒரு இருக்குது இந்த வேஷம் போட்டால் நீ இப்படி நடக்கணும்னு இருக்கு அகத்திலும் புறத்திலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்குள்ள வழிமுறைகளை அறத்த கடைப்பிடிக்கலைன்னா என்ன பிரயோஜனம் அந்த வேட நெறியில் நிற்பாயானால் அது மெய் வேடம் அது உண்மை வேஷம் ஆக வேடம் போட்டு அந்த நெறியில வாழலேன்னு சொன்னா அரசன் வந்து அவனை தண்டித்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி பண்ணினா அது அவனுக்கும் நல்லது அரசனுக்கும் நல்லது என்பது இந்த திருமந்திரத்தின் கருத்து பதவுரை வலி மனதை ஆளும் வல்லமை இல் இல்லாத நிலைமையான் தன்மை உடையவனின் வல் மனதை ஆளும் வல்லமை உடையவன் போன்ற உருவம் தவவேடம் பெற்றம் பசு காவற்காரர் துரத்தாதிருக்கும்படி புலியின் புலியினுடைய தோல் தோலை போர்த்து போர்த்திக்கொண்டு மேய்ந்தற்று பயிரை மேய்வதைப் போன்றது ஆகும் மனதை ஆளும் வல்லமை இல்லாத தன்மை உடையவனின் மனதை ஆளும் வல்லமை உடையவன் போன்ற தவவேடமானது பசு காவர்காரர் துரத்தாதிருக்கும்படி புலியினுடைய தோலைப் போர்த்திக் கொண்டு பயிரை மெய்வதைப் போன்றதாகும் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்